அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எய்தற்கரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் தன்னால் அடைய முடியாத அருமையான சமயம் வந்துவிட்டால் செய்ய முடியாத செயலாக இருந்த அந்த சமயத்தை நழுவ விடாமல் உடனே அந்த அரிய செயலை செய்துவிட வேண்டும் நல்ல காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வேண்டும் செய்தற்கு அரிய பெரு செயலையும் விரைந்து செய்து விட வேண்டும் நாள் செய்வது நல்லவர் செய்யார் என்பது பழமொழி பிரபுலிங்கலீலை என்கின்ற ஒரு நூலிலே இந்த பாடல் காணப்படுகிறது எய்தற்கரிய யாக்கை தனக்கு எய்திற்றென்றால் அது கொண்டு செய்தற்கரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவீனின் துய்தற்கொருமை பெறவொண்ணா துழல்வோன் உடம்பு பொற்களத்தில் பெய்தற்குரிய பால் கமரிற்பெய்ததொக்கும் என்பதால் கிடைத்தற்கரிய மனித பிறவியை எடுத்தவன் மேலான அறங்களைச் செய்து உய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாதவனுடைய உடல் பொற்களத்தில் ஊற்ற வேண்டிய பாலை நில வெடிப்பில் ஊற்றியது போல் வீணானது காலம் அமைந்துவிட்டால் அந்த காலத்தை விட்டுவிடாமல் செயல்களை செய்துவிட வேண்டும் என்பது இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் எய்தற்கு அரியது பெருதற்கரிய காலம் இய்ந்தக்கால் அமைந்துவிட்டால் அந்நிலையே அக்காலம் நீங்குவதற்கு முன்னமேயே செய்தற்கறிய செய்வதற்கு அருமையான செயல் செயலை செய்துவிட வேண்டும் பெருதற்கரிய காலம் அமைந்துவிட்டால் அக்காலம் நீங்குவதற்கு முன்னமேயே செய்வதற்கு அருமையான செயலை செய்துவிட வேண்டும் எய்தரியது உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு